ஒன்று கைகள் ரெண்டு கண்ணங்கள்னா காதுகள் அஞ்சாச்சி தொலைகூ மூவக்கட்டை ஆறு புழுங்கள் ஆறு ரெண்டு எட்டு அப்புறம் இது நிலத்தில் தேங்கும்போது எல்லோரும் நிலத்தை தேஞ்சிடும் அதனால் சொல்லவேண்ட தேவையில்லை துளைய அதோடய அட்டாங்கம் முடிஞ்சது இப்போது பஞ்சாங்கம் சொல்ற மயிர் இலங்கு சிரம் அதாவது மயிலோடு கூடிய அது மயிலோடு கூடிய தாளத்திரம் பூமியில் ஒன்று கரங்கள் ரெண்டு முழங்கால்கள் ரெண்டு ஆக அஞ்சு என்னும் ஐந்தும் இளங்குறவே என்று சொன்னோம் ஆக நான்கு நமஸ்காரங்கள் சாஸ்திரங்கள் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க ஒரு முறையை செய்துவ நாளும் செய்ய முடியும் நாளும் செஞ்சு முடிச்சதாக அர்த்தம் ஆகவே இது செய்யணும் இப்படி செஞ்சாக்க இது பக்குவம் பரிபாவம் இருக்குன்னு அர்த்தம் பணிந்திருக்கான்னு அர்த்தம் அடங்கிய விரிச்சின்னு அர்த்தம் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்க இன்னும் பக்கம் வரலையானு அர்த்தம் உணர்ந்த பிற்குரு பரன்றாம் இருந்த சொற்களில் நிறைய பொருள்களே தவனம் தொலைதொரு சிறிது நாள் பின்னர் கற்குதலாதி அனைத்து நீத்தென்றும் ஞான சாதகத்தின் நாள் இந்த பாட்டில் குருநாத இடத்தில் இருந்து எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு திருமணமான முடிஞ்ச பிறகு நித்தியாசனம் சமாதி அப்பியாசனம் இதெல்லாம் தனியாக போய் செய்வான் இது மூன்றாவும் இல்லை என்று பின்னால் சொல்லப்படும் போர் பாட்டிலும் சொல்லி போகிறார் என்பது என்பது சர்க்குரு கடாட்சத்தினாலே ஐயமும் திரிவும் நீங்கி வேதத்தின் முடிவாகிய மகா வாக்கியத்தினால் அறிகின்ற நெய்பொருளை நிச்சயித்து அறிந்த பெண் அந்த ஞானாச்சாரியனது திருவடிகளை தனக்கு முன்னர் அடைக்கலமாக புகுந்த பெரியோர் கூட்டத்தினை அடைந்திருந்து ஒல்லியா சாத்திரத்தின் மொழிகளில் மொழிகளும் மொழியின அறிய பொருள்களை அவரால் ஆராய்ந்து அறிந்து அம்முறையே சிறிது காலம் கழித்த பின்னர் திருண வணையங்கள் முதலிய அனைத்தையும் அனைத்தையும் விட்டு நீங்கி எக்காலத்தின் ஏகாந்த ஸ்தானத்தில் இருந்து நெற்றை கூடி ஞானசாதனத்தினாலே நாள்களை போக்கான் இருப்பான் என்றவாறு ஐயன் திரு வென்றவற்றுள் ஒன்றோ இரண்டோ என்பது ஐயம் முன்னர் ஒன்றென்று தொண்ணூந்து இரண்டு என்பதும் முன்னர் இரண்டு என்று தொண்ணிந்து ஒன்று என்பதும் திருவு என்றறிய எப்படி இலக்கணம் அதாவது இதுவோ அதோ அப்படின்னு சொல்றதும் சரி விருத பாவனை கொன்றை மட்டும் தான் நிச்சயம் செய்வது என்று விளக்கணம் சொல்லப்படும் ஆக இது ஐயவும் திரிவன் பெயர் உன் சொற்களின் அரிய பொருள்கள் தேர்ந்து என்றதற்கு உதாரணம் பெருந்திரோத்தல் பொருளை திரிவு மறை தெளிவிக்கிறே தெளிவிக்கை மனத்தகத் அமலன் ஓதிவைத்த உரையை போதல் சமானமில்லாத குற்றமில்லாத குருநாதர் காலே சொல்லப்பட்ட உரையை அந்த வியாக்கியான விரிவுரை ஓதல் அதை படிக்கணும் ஒன்று ஓதிவித்தல் அடுத்தவங்க சொல்லணும் செப்பும் பொருள் திருவுமர தெளிகை சொல்லப்பட்ட கருத்துக்களை மாறுதலாக சொல்லாமல் சொன்ன மாதிரி இருக்கணும் பொருத்தமாக இருக்கணும் சொல்லப்படாது இஷ்டத்துக்கு மாற்றப்படாது மாற்றப்படாது சேர்த்தப்படாது குறைக்கக்கூடாது தார்ப்பணியம் அப்படியே இருக்கணும் சொல்லக்கூடிய சொற்கள் மட்டும் வேறு இருக்கலாம் தெளிகை அப்படி தெளிஞ்சுருக்கணும் பிறருடைய தெளிவிக்கை இவளுக்கு முதல்ல இவ்வளோங்கனாலும் நல்லத்தோடு விளக்க முடியும் அதனால் பிறருடைய தெளிவிக்கை இவ்வளவு செஞ்ச பிறருக்கு தப்பாது அதனையும் மனத்தகுத்தேன் தெரிவிக்கையும் கற்ற வாழம் தனக்கு என்ற பாதி வாழணும் உலக அப்படி இல்லை பிறருக்குள்ளே படிக்கிறது வேந்தத்துக்கும் உலக கல்வித்தான் சித்தம் வேந்த படிக்க போகிற படிக்கணும் அப்படி பிறருக்கான படிக்காம வேந்த கல்வி ஆகாது மற்ற உலகக் கல்வி அப்படி பிறமுக்காக தான் படிக்கிறது அது தனக்குன்னு படிக்கிறது இல்லை தனக்குன்னு படித்தா வருமானம் வராது ஆனால் பிறகு கண்ணே படித்து அது அது எண்ணெய் அளவு நிற்க முடியுமோ அந்த அளவு விற்று பணம் பண்ணிக்கலாம் அதான் அந்த புறக்கல்வியெல்லாம் இல்லைன்னாக்கா யார் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் கல் லட்சமாக கூட தேருவாங்களா கேள்வி ஐயா சேரமாட்டாங்க அந்த வருமானம் வருது இல்லை டாக்டருக்கு எல்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறாங்களா எனக்கு கொடுப்பாங்க சும்மா வருமானம் எடுத்துக்களா அப்படி வேந்த படிக்கிறதுக்கு யார் கொடுக்குறாங்க திருக்கூட்டாவில் வரமாட்டிக்கிறாங்க ஏ தலக்குன்னு படிக்கலாம் இது வருமானம் கிடையாது அதில் வருமானம் இருக்குது அதில் மேலே போகப்போ வருமானம் கூட்டிக்கிட்டே போகுது சின்ன உத்தியோகத்துக்கு சின்ன படிப்பா சின்ன உத்தியோகம் அதுக்கு கொஞ்சம் வருமானம் போக போது அதுவும் போயிட்டே இன்னும் பெரிய பெரிய முக்கர் உத்தியோகங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் முப்பது நாள் நாற்பது நாள் கொடுக்குறாங்க சம்பளமே அப்புறம் கிம்பளம் அதுக்கு மேலே வருதா ரெண்டு டபுள் பண்ண வரும் அப்படிலாம் இருக்கு அதுக்கு யாரும் பாடுபாடு மாட்டாங்க பாடுபாடு வாங்கிடலாம் இங்கே எப்படி இல்லை இங்கே சும்மாவே போட்டானு வர மாட்டேங்கிறாங்க மடங்கில் சோறு போட்டு உண்மையான போட்டு கூட செடி பிரினாலும் அதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை என்ன பண்ணுறது பழக்க பகம்ங்கிறது ஆத்மா தர் இல்லையாங்கிற கருத்து எதாவது ஒன்றை தவிர உலகத்தில் எதிலையும் சொல்லப்படவில்லை அதனால தான் இந்த குருநாதர் சொன்னதை கேட்கறது சிந்திக்கிறது அப்புறம் தெளிகிறது தெளி வைக்கிறது அனுபவித்துக் கொண்டு வருது அது இவ்வளோ பிரச்சனை வந்து அனுபவித்துக் கொண்டு வந்து பிரச்சனை தப்பாகனே மனத்தகத்தே தரிக்கை தான் ஐம்பாய் வைப்பாய் மருந்தா மருந்தாகி என்ன மருந்து இதுதான் உள்ளபடி மருதம் இது தேவாமிர்தம் தேவாமிர்தம் கிடைக்காது இந்த அமிர்தம் கிடைக்கும் அது சரீரத்தை தான் இப்போ நாசம் பண்ணாது இது எப்படி இல்லை அது ஞானத்து நாசம் பண்ணது சிறந்த ஞான மகவினையே இதுதான் மேன்மை பொருந்திய ஞான இயக்கியம் மகம் பண்ண யக்கியம்னு வேள்வி இது ஞான இயக்கன்னு பேர் நாம் யக்கியம் வேள்வினாக்கா ஐயர்கள் அது நெருப்பு வளர்த்தி ஒரு குண்டம் கட்டி போகிறவங்க அதான் நெனைச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் அதுல ரெண்டு தப்திகள் போட்டா அப்படியே கொடிசர் ஆயிருவோம் அப்படின்னு போடுறாங்க காசுகிட்ட போடுவாங்க அதில் ஒரு ரூபா போட்டா ஒரு கோழி கிடைக்கும் இல்லி அந்த அறிவரும் பெரும்பழி என்களால் பெரியோர் வகையுடன் விளங்கிய நுழங்கையர்க்கென்போல் வரும்படி நாளும் என்போல் என்பது யாவர்க்கும் அரிதாகிய செல்வம் எல்லாமே படிப்பன்று அச்செல்வத்தினை அழையும் உபாயம் அறிந்திருந்தும் அவ்வுபாய நடிக்க முயற்சி இன்னமையே பெரும் படிப்பென்று திருவள்ளுவ நாயனார் கூறுதலேன் அரும்பொழி அரும் பொன்மை யாருக்கும் பழி என்று அறிவருந்து ஆழ்வினையின்மை பழ பழி என்ன அதாவது பொருள் வசதி இல்லை அப்படிங்கிறது அது பொதுவாக யாருக்கும் குற்றம் அல்ல இப்ப என்ன பொருள் சம்பாதிக்கிற வழி தெரிஞ்சும் கூட சுவம்பலாக குற்றம் பண்ணல மூச்சு இல்லையா அப்படின் தான் அரும்பழி அரும் பொ அரும் பொருளின்மை பழி என்று அறிவருந்து ஆழ்வினையின்மை பழி அதான் சொல்ல இப்படி முயற்சி செய்யணும் படித்தரிச்சா முயற்சி பண்ணவே இல்லையா ஏன் பண்ணுறது இல்லைன்னா அதுதான் கொட்டுறமான் இளஞ்சியின் இருப்பாறைக்கான நிலம் என்னும் நல்லாள் நகம் அண்ணா ஒன்றும் கஷ்டமாக இருக்கு வருமானம் இல்லை வருடமில்லைங்கிறாங்க அவங்க நிலம் இருக்குது அது சிரிக்குமா ஏன் பாடுவா தானே நிலம் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படி சிரிக்குவான் முயற்சி இல்லையானே அதுபோல் இங்கே திருவள்ளுவன் ஒருவரின் ஒருவன் ஞாயிற்று இடையராது கோடிமுகத்தும் வீட்டின்பத்தினை அழையாத இருத்தலை குறித்து இவனார் பெரியவன் சாதனை பண்ணிட்டு இருக்கான் இன்னும் அவனுக்கு சமாதிக்குள்ளே அந்த நிலை வரல அப்படின்னாலும் பெரியவங்க குற்றம் சொல்ல மாட்டான் தெரியுன்னு பாகரம் இருக்குது அதனால் அப்படியாசம் பண்ணட்டும் என்று இருப்பாங்க ஆனால் விரும்பின்ற அந்த ஆனந்தத்தை அழைவு மீறி ஞானாச்சாரியங்கள் அறிந்திருந்தும் நான் தெரிஞ்சு போச்சு உள்ளங்கையை நில்லி பழம்போல் அது வரும்படிக்கு என்னாலும் ஞான சாதகத்தின்கண் முயற்சிப்படாத என்போலும் புத்தி இல்லாதே இவழுவது அன்றி என்றவார் நான் தனியே சேர்த்துக்கிட்டார் நான் தெரிஞ்சிருந்து மொழி பண்ணாமல் இருக்கேனே அப்படி போனேங்கிறார் அதனால் விஷயம் தெரிஞ்சும் மோற்சி பண்ணா குற்றம் முடியாது தெரியாம இருந்தால் குற்றம் இல்லை தெரிஞ்சு முயற்சி பண்ணும் போது வெற்றி அடையலைன்னா குற்றம் இல்லை ஆனால் தெரிஞ்சிருக்க முயற்சி பண்ணுறதே இல்லை அதான் குற்றம் அது என் போலன்னு தன்னையே தாழ்த்துகிறார் எக்காலமும் மாறாது ஞான சாதகத்தின்கண் முயல வேண்டும் என்பது இதனோட இதாக கருத்து எப்போதும் வெற்றி வருவதோ இல்லையோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் என்பது கருத்து அடுத்த பாட்டுக்கு அது பகர்தரு தொழில்கள் அனைத்து நோர் சிறிது பண்ண வேண்டுகா பணி விடுத்து புகருரை அடக்கி தனியிடத்திருந்து போட்டி செய்தருட்குரு பதம் பின் மிக மிக வருத்தமையாமல் நெருங்கி கைவிடுதல் செய்யாமல் அகமல் காமாக்கி மனத்தை நாடொருமோர் ஐம்புலான் நொழி தசை கீழ்போன சீற்களில் கூறிய முறையே புறப்பட்டுகளாய் உள்ளான எல்லாம் தொடர்ந்து அனாச்சாரியரை விட்டு நீங்கி ஆச்சாரியரை வந்து அடைந்து திருவொடி தீச்சை பெற்று அவரது உபதேச மொழிகளை கேட்டு அவரது திருவடியை அடைந்த பெரியோரை நிட்டை கூடி ஞான சாதகம் பண்ணுவோனுக்கு மேல் வரும் சீற்கொழுள் ஞானாச்சாரம் கூறுகின்றான் இதுவரைக்கும் சொன்ன பா சாஸ்திரத்தின் கருத்தை பாதுகாப்பில் காற்றார் ஆக இந்த நிலை வந்த பிறகு அவன் விவரம் தெரிஞ்சு இன்னி தனக்காக இந்த படிப்பை ஒழியாக மனிதருக்கு இல்லைன்னு தெரிஞ்சு அவர் தனக்குடிய படிப்பு முழுமையை வெற்றி பெறுவதற்கு சாதனை பண்ணுவான் அப்படி சாதனை பண்ணவனுடைய முறைகளை சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறான் ஆனால் இந்த முறைகளெல்லாம் எல்லாருக்கும் இதே மாதிரி அர்த்தம் அல்ல அது சில பேர்களுக்கு பிறந்து சில பேர் இருந்தாலும் அபியாசம் பண்ண வேண்டும்ங்கிறது எல்லோரும் தெரியவரிய அபியாசத்துல இலக்கணங்கள் சொல்லப்படுதே அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அர்த்தம் பண்ணலாம் இதில் சொல்லியிருக்கு சன்னியாசியாக இருந்துச்சு தான் இந்த சாதம் பண்ணணும்னு சொல்கிறேன் சன்னியாசி இருந்தாலும் தீவிர வயதாக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படி எல்லாருக்கும் உரிமை அப்போ ஞானம் மற்றவருக்கு இல்லையா போச்சா இருக்கு என்ன காரணம் இது ஒரு வழி இந்த வழி பரவாயில்ல சன்னியாசிகளுக்குள்ள வரி அது அவ்வளோதான் இல்லத்தாருக்கு உள்ள வழி வேறு அவர்கள் உள்ளத்திலிருந்து தீவிர புண்ணியமும் இருக்கு மேலே அடையலாம் ஆனால் புண்ணியம் தான் விசேஷம் அங்கே கூட சன்னியாசி அருந்து ஞானசாகம் இருந்தாலும் கூட புண்ணிய பரவாயில் வரலன்னு ஞானம் அங்கேயே வைராக்கியத்துக்கு ஒரு புண்ணியம் நிஷ்கா புண்ணியம் தான் இருந்தாலும் ஞானத்துக்கு நிஷ்காபு தீவிரமாக வேணும் சுத்தம் வேணும் வைராக்கியம் தீவிரமாக சொல்ல காரணம் என்னன்னா உடல் ஆரோக்கியம் தான் காரணம் உடல் எந்த அளவுக்கு இடம் தெரிஞ்சால் அந்தளவுக்கு தான் வைரம் பேசணும் உடைய உடல் ஆரோக்கியம் இல்லைன்னாக்கா வைராகியம் பேச முடியும் வச்சு தான் வைராக்கியம் இல்லை காட்டிலேருந்து தவிர காலையில் வச்சுக்கோங்க கிட்டத்தே சாப்பிட்றான் அப்படின்னு அவனுக்கு காய்ச்சல் உடம்பு ஊற்றி போகலு சொன்னாக்கா என்ன சாதனம் பண்ண முடியும் சாக வண்டி தான் வேறு வடிக்கலாம் அப்படிப்பட்ட என்ன பண்ணோம் ஒரு ஆசை திருந்துக்கிட்டு சாதனம் பண்ணலாம் ஏன்னா வைராக்கியம் ஏற்படலாம் வைராக்கியம் இல்லைன்னாக்கா என்ன காரணம் உடல் ஆரோக்கியம் இல்லை மறுக்கலாம் வைராக்கியம் தீவிரம் படுத்த முடியாது இருக்கிற ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு வைரக்கியமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கலாம் வரைக்குமே என்ன அர்த்தம் மனதில் மூணு ஆசைகள் விட்டு நிலையே தான் வைராக்கியன்னு போயிருக்கு புறத்தே இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் மனதில் இல்லாமல் இருக்கணும் அப்போ மனதில் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த உயிர்த்தி ஒரு சகாய பண்டிகாவுடைய உயிர்த்தியே முடிஞ்சதே அல்ல பிறகு ஆசிரமங்கள் எதுவும் செய்யலாம் இலட்சம் செய்யலாம் அப்படி செய்யும்போது அது நிவர்த்தி கிடைக்கும் அங்கே புண்டி வருவாய் தான் முக்கியம் நிஷ்கா புண்ணி தீவிரமாக இருக்கும் வேணால் முன்னே ஜனகராஜன் மீனானவர்கள் கூட தனித்திலிருந்து என்ன சமம் பெற்றார்கள் சொல்லப்படுது அப்படி போய் இலத்த உள்ளவர்கள் கூட சனித்திலிருந்து என்ன சகம் பண்ணலாம் ஆனாலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு நிஷ்கா புண்ணி வேணும் ஏன்னென்று சொன்னால் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டாது பத்தாவதுல காட்டிலையும் சகம் பண்ண முடியாது அது எடுத்து எடுத்துக்கிட்டு இதை வெடி சாப்பாடு சாப்பிட்டு தனியாக இருக்கலாம் வீகாரம் மண் மட்டும் கூடாது விவகாரத்தை ஒதுங்கி இருக்குதுன்னு சொல்லப்படாவிட மந்திரி மூலமாக பூவாரம் கொடுத்து விட்டு தனியாக இருந்தால் சொல்லப்படுது அப்படியே ஆட்சி தனியாக இருந்து சொல்லலை அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமே ஆனால் எல்லா பிறப்பு தன்னை வாரிசு பண்ணி கொடுத்து விட்டு ஒரு தனியாக இருந்து வீடு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு செய்யலாம் வச்சு பண்ணிக்கலாம் அப்படி செய்யும்போது அந்த மனமானது ஒழுங்கு மந்த நீத்து வரும் பற்றி போடும் அவ்வளோ தாத்தா இருக்குன்னு வச்சு வேண்டித்தான் என்பதே ஏ விளக்கம் பெருமை இல்லையா அதுக்காக சொல்லப்பட்டது எல்லாரும் பொருளும் சொல்லப்படாது எல்லாரும் பொருளும்னா அவள் உடம்பு படம் இருக்காதான் இல்லைன்னு கிடையாது ஞானம் வராதாருன்னா இதே சார் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கரு என்பது நித்திய கர்மங்கள் அனைத்தினுள்ளும் இன்றியமையாது செய்ய கர்மங்களில் ஓரோர் சிறிது சீக்கிரத்தில் செய்து விடுத்து புகழ்கின்ற வாக்கினை மௌனமாக்கி ஏகாந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கிருபாச்சாரியரது திருவரிகளை தோத்திரம் பண்ணி பின்னர் அவர் கூறிய உபாயத்தின்படியே மனோலயம் பண்ணத் தொடங்கும்போது அந்த உபாய நெறிக்கள் மிகவும் முயற்சிப்பட்டு மன வருத்தவம் அடையாமல் எவ்விதத்தால் அடைக்கணும் இது அடங்குவதில்லை என்று உள்ளம் வருந்தி அவ்வுபாய நெறியை விட்டு நீங்குதல் செய்யாமல் பையப்பைய நம் மனத்தினை ஜகமுகமாக செல்லவட்டாமல் அகமுகமாக்கி எக்காலமும் ஒப்பற்ற பஞ்சேந்திரியங்களையும் நிகிரகம் பண்ணி மனத்தினை சங்கற்பத்தை மனத்தினை சங்கற்பத்தை நாசம் பண்ணுவான் என்றவார்கள் தனித்திருந்து ஒரு தம் மனத்தை ஐம்பரிவாய் தடுத்து என்ற செயலுள் வாக்கு காயங்களை அடக்கினால் அன்றி மனமடங்கக் கூடாது என்ற முறையே இச்சேற்கண்ணும் மனமடங்குவதற்கு அவை அடக்க வேண்டும் என்று கூறியவாறு காண்பேன் அகமுகமாக்கி மனத்தை நாடு வரும் போர் ஐம்புலன் ஒழித்து அசை வருப்பான் ஐம்புலன் ஆசைதான் இங்கே அடிப்படை அதை விடுக்கணும் சொல்ற மிக முயன்று இதய வருத்தம் எய்தாமல் என்பதற்கு உதாரணம் ஞான சட்டம் மிக முயன்று வருந்தாமச்சமாகின்ற வேண்டுகோளால் தன்முயல் வாழ்வினோதம் தன்னால் பகர்மனமாம் சிறு மகவை நிறுத்தல் வேண்டும் பல பிறப்பேர் பரிசயங்கள் அகலப்பண்ணி அகல் சுபவாத நி விதித்தால் முயற்சி பேரா ஐயரின் சுய அது தீதன்று திருமணம் போ தற்பதத்தை தெளி மட்டும் தேசிக சொல் வழி செல்வாயே அபியாச காலத்தில் இது என்ன ஞாபகம் சொல்றான் மிக முயன்று வருந்தாமல் ஒரே நாளில் நான் ஞானம் அடைந்துருவேன் என்று மனசை போட்டு அமுக்கப்படாது சமமாகின்ற வேண்டுகோளால் அப்போ சமானம் பண்ணணும் அது வேண்டுகோள் எடுக்கிற அந்த மனசுக்கு சரி நீ சேர் சரிதான் இன்னும் அடங்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கத்தான் வேணும் என்னை இப்படி சமானம் பண்ணணும் தன்முயல்வா எதிர முயற்சி பண்ணணும் வினோதம் தன்னால் சரி ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் அது பயிற்சி பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் வேடிக்கை வினோதமாக போச்சு செய்ய வேண்டியது தான் உற்சவங்கள் அப்புறம் எங்கேயாவது கீழ்கைகள் கொஞ்சம் அப்படியே காட்டிட்டு மீண்டும் கூட்டிட்டு வந்துடணும் சின்ன குழந்தை மாதிரி அதான் தெரியல பகர்மானமாக சுருக மத வேண்டும் சின்ன குழந்தைய மாதிரி இந்த மனதை ஏடிக்கணும் அதை மீண்டும் கொண்டு மீண்டும் அந்த அபியாசம் செய்யணும்னு சொல்லலாம் சரி இப்படி பல பிறப்பு பரிசுங்களை அகல பண்ணி ஒரு பிறப்பில் செஞ்சு முடித்தால் நல்லது தான் மூணு ஜென்மத்தில் தொடர் இருந்தால் ஒரு ஜன ஒரு பிறப்பில் முடிஞ்சிடும் இல்லைன்னு சொன்னால் அப்படி பல பரப்பில் சேர்த்தா வேணும் அகல் சுபவாயம் இத்தால் முயற்சி பெற விசாரமான சுபவாசனை நல்ல வாசனைகள் அதாவது பத்தியக்காத்மாவே நான் என்றும் கர் லம்பம் கர்வம் முதலான அசுபாசனை இல்லை என்றும் ஜெகவாச லோக வாசனை சாஸ்திரம் இல்லை விடுபட்டது என்றும் இப்படிப்பட்ட ஒரு வாசனை நல்ல வாசனைகள் அன்பு பண்பு தைரியம் மைத்ரி உயிரை உயர்ச்சை தீவாரண்யம் உதாசனம் சமபாவனை தீயகுணம் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் வளர்ப்போ வளர்த்து வளர்ந்துருக்குமே ஆனால் முயற்சியினுடைய அடையாளம் அது அயிரினம் இன்னும் காலமே இன்னும் கொஞ்சமாக இருக்குன்னு சொன்னாலும் கூட சுபமுயல்வை அது தீ அது நல்ல வழி முயற்சி வேண்டியதுதான் இதுவரைக்கும் முயற்சி பண்ணுறது அப்படின்னா திகழ் மனம் போய் தற்பதத்தை தெளிவு மட்டும் விளங்காண் மனமானது அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையும் காலம் வரைக்கும் தேசிகன் நூல் சொல்வழியில் செல்வாயேன் ஞானாச்சாரியின் உபதேசங்கள் சாஸ்திர பிரமாணங்கள் அதனுடைய வழியிலே போயாகணும் நம்ம இஷ்டத்துக்கு மாறுதலாக போகல என்று சொல்றார் என்றும் திருமந்திரம் உடலாம் குகையில் உணர்வாம்பீடத்து அடலார்த்தமாதி இதயத்ததாக நடமாடிய குகை நாடிய யோகி மிடையாக வண்ணம் சாதிக்கும் நல்லவே உடலாங்கோயில் உணர்வாகும் பீடத்து சரீரம்தான் குகை இதுக்கு பீடங்கள் உணர்வு அது விவேகமான அர்த்தம் அடலார் சமாதி இதயத்ததாக பொருந்திருக்கிற சமாதி ஆனது இருதயஸ்தானத்தில் ஒழுங்குற இடம் அர்த்தம் நடமாடிய குகை நாடிய யோகி இந்த குகை நடமாடி சரீரம் போகிறதுனால குகையும் போய்கிட்டே இருக்கும் அத்தகைய அதை அந்த யோகியானவர் மிடையாக வண்ணமே சாதிக்கும் மெல்லவே சாதிக்கும் நஷ்டமாகாமல் கெட்டு போகாமல் சாதனை பண்ணும் இப்படி மெல்லவே சாதிக்க வேணாது திருகச் சிறுகத்தான் அபியாசம் பண்ணணும் ஒன்றால் திடீரென அப்படியா பண்ண முடியாது அப்படி பண்ணவேமானால் மனம் கெட்டு போயிடும் பயிற்சி படிச்சுக்கணும் அதனாலே சிறிது நேரம் அபியாசம் பண்ணால் அந்த மன சம்மதிக்காது ஏன்னா இத்தனை காலம் வேறு வழியில் போய் இந்த மனசை இந்த வெளியில் திரும்பும்போது அதுக்கு வாசனை பண்ணி அந்த போகணும் அதை கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் தான் பிடிக்கணும் அப்படி பிடிக்கும்போது ஒவ்வொரு கொடுக்கணும் இதெல்லாம் மனதிலே பரிபாமப்படுறதுன்னா அபியாஸ் பலம் அதாவது தேசிக் சொல்லி செல்வா என்ன உள்நாதர்களுடைய விளக்கங்கள் சாஸ்திர பிரமாணங்கள் சாஸ்திர வழக்கங்கள் உறவினர்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் மனத்தில் வச்சுக்கிட்டு இந்த அபியாசம் பண்ண ஒழிய மொழ்தனமாக செஞ்ச லாபம் நஷ்டந்தான் வரும் என்பதே உச்சியம்போதி பசிக்க ஊர்வலமாயிழந்தோறும் இச்சைகை இடையிற்காடி போழேனும் பெற்றது பற்றி உள்வெறு போடு இச்சையி பொருந்தவேகாந்த திடையின் தாக வந்தடையின் நச்சி நீரூரி புகுந்துராதேரியாதியின் அருந்துதல் நன்றேக்கீகத்தில் எழுபத்தி ஏழாவது போட்டி அதாவது ஞானாச்சாரம் கூறுகிறார் இந்த குருவை அடைந்து நூல் அதாவது சாஸ்திரங்களை கற்ற பிறகு அதற்கு ஏற்கனவே ஒரு இடத்துல கற்ற மற்ற சிசர்களோடு உசாவி சென்னையெல்லாம் பிறகு ஒட்டை கூடு கூடுதலுக்கு அபியாசமாகிய மூன்றாம் முயற்சி செய்து கொண்டு வர்றதாக சொல்லப்படுது அது தொடர்ந்து செஞ்சாக்க இந்த கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் சொல்கிறேன் இது துறவு முக்கியமானதுனால துறவடைந்தவர்களுக்கு இந்த ஆச்சாரம் சொல்கிறேன் உள்ளவர்களுக்கு முன்னே சொல்லியாச்சு தனித்திருந்து செய்யலாமங்கிறது அது ஏகதேசகார் அதெல்லாம் பெரும்பாலும் நடக்காது இருந்தாலும் சன்னியாசிகளுக்கு இதெல்லாம் முக்கியம் என்று சொல்லப்படுது அதில் முன் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ இந்த இன்ஜினியார் தேகன்னு சொல்லுவாங்க பசிக்கு சாப்பிடணும் அதோ உலை ஏதோ கவனமோ வந்தையோ கட்டிக்கணும் ஏதோ ஒரு இடத்துல பாலன் கோயில் அல்லது மலைமுழை சாவடி சத்திரம் எங்கேயாவது பூ போகிறமாக இருக்கிற இடத்துல இருக்கணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இதெல்லாம் மனதை பக்குவத்து உலகை சேர்ந்து விரிவாடு செய்கிறது அந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்துறதுக்காக சொல்லப்படுவது அப்போ போன அடையிறதுக்கு இது ஒரு வழி அப்படி எல்லாரும் இப்படித்தான் அடையலாமல்னா எல்லோரும் வழி எல்லாரும் பொண்ணு அடையினா அடிக்கிட்டு தான் ஆகணும் சகல தியாகம் பண்ணி ஆகணும் எல்லாரும் ஒரே வழி கிடையாதுலேயே வழி இருக்கு வாழ்க்கத்துலேயே சீத்தவசன் கதைகளை சிகிதேசன் பதினெட்டு வருஷம் காலில் தவம் அந்த இன்னும் உபதேசம் அதாவது குரு முகமாக கேட்காதனால ஞானம் அந்தகள் சுத்தம் வழியா ஞானம் கிடையாது சூழலி இளத்தில் இருந்து கொண்டு அறநிலையில் இருந்து கொண்டு குருவின் எடுத்து அடைந்து சாதனை செய்து ஞானம் ஞானம் சித்தும் பெறுதாக சொல்லப்படுது அப்புறம் என்ன பண்ணுறது பரிபாகம் மனைவியே குருவாக இருக்கணும் உள்ள பிரார்த்தனை இருக்குது இந்த சித்தின் மூலமாக போய் உதவி செய்ய சொல்கிறேன் தப்போ சகல தியாபரணும்னு சொல்லணும் எல்லாத்தையும் விடுத்தேன் இன்ன விட வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் விடலை அப்படின்னா அப்போ சரி என்ன விட இருக்குது செலுத்தி விட்டுறேன் அப்படின்னா அது விட்டு ஆகாதுன்னார் தோளத்தில் விழுதல் விடாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை மனதில் உடனே வந்தது மனதில் விழுக்கூடிய நிலை என்ன எதுவுமே எனக்கு இல்லை எல்லாமே மாய மாயா காரியங்களுடையது நான் நகர் சச்சானந்த பரமம் நிச்சயம் தான் அர்த்தம் அது நிச்சயம் உண்றதுக்கு பதினெட்டு வருஷம் அந்த காலம் சுத்தமாக வேண்டியது ஏன்னா ராஜாக்காலம் அஸ்தான காலம் அதிகம் அவங்களுக்கு அதனால் பதினெண்டு தவம் பண்ண வேண்டிய வந்தது அவங்களுக்கு ஆனால் இந்த அம்மாவுக்கு ஜென்மாந்திரம் செஞ்ச தவத்தினால அந்த அரைமணியில் இருந்து கொண்டு ஞானம் வந்துருச்சு சித்திரி வந்துடுச்சு அப்படி போல் ஜென்மங்களில் தவம் பண்ணி இருக்கிறவர்களுக்கு இடத்தில இருந்து கொண்டு ஞானம் அடையலாம் வழிய இந்த மாதிரி பால்பட்டி ஆகணும் ஜென்மில் பால் பட்டிலாம் இருக்கணும் இல்லைன்னா இல்ல அடைய முடியாது அதனால இது பொது ரீதியாக எல்லோருக்கும் உட்காந்தான் அதோட பிராரத்தை இடம் கொடுக்கணும் சரீரை இடம் கொடுக்கணும்னு அர்த்தம் பிரார்த்து சரீரம் தான் சரீரை இடம் கொடுத்தாலேன் செய்ய முடியாது சரீரம் இடம் கொடுத்தாலும் மனசு இடம் கொடுக்கணும் சில பேர் சரி இடம் கூட மனசு இடம் கொடுக்கறதில்லை மனசு அர்த்தமாக தான் இருக்குது செய்கிறதில்லை சரி மனசு இடம் கூட சரி இடம் கொடுக்கறதில்ல அதுவும் சரியில்லை ஆக ரெண்டுமே இடம் கொடுத்தாதான் போதும் அப்படியே ரெண்டு இடம் கொடுக்காமல் இருக்குன்னா இன்னும் சில பேர்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அப்படின்னு கருத்து இப்படி இன்னும் சில ஜென்மங்கள் இருக்க வேண்டியிருக்கிறதுனால அது சாதனம் பண்ணிட்டு தான்ங்கிற அர்த்தம் இதை சொல்லக்கூடியது முடி ஜென்மங்களை செஞ்சுருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் இல்லைன்னா ஜென்மம் செய்யணும் முற்றுப்புள்ள அடுத்த தொடரும் அப்படிங்கிற கருத்து தான் சொல்றேன் அதுதான் சொல்ற என்பது உச்சிக்காலத்தில் மிகுந்த அரிய பசிக்கு அந்த ஊரினை வளமாக சென்று வீடுதோறு பெற்றையாக கையில் கையின் கண்ணை காடியாயினும் கூழாயினும் கொடுத்ததை வாங்கி உள்ளத்தின்கண் அவற்றில் வெறுப்பும் வெறுப்பும் இன்றி புசித்து மீண்டும் போய் தனது யதார்த்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் பின்னரும் தண்ணீர் தாகம் வந்ததாயினும் அயின் நீரினை விரும்பி ஊர்க்கு புகாது ஏறிவதிலே வற்ற நீர் அருந்துதல் நன்மையாமென்றவாறு பிச்சைக்கே அன்றி நீரை குறித்து ஊருக்கு போக வேண்டாமையின் ஏரியாதி அருந்துகள் நன்று என்றார் ஏரியாதி எனவே நதி மடு வாவி சுனை முதலிடமும் கொள்க இளந்தோறும் பிச்சை கையிடுகள் என்பதற்கு உதாரணம் திருமந்திரம் மூன்று பாடம் எடுத்துக் கொடுத்துருக்கார் பரந்துலகேழும் படைத்த பிரானை இறந்துணி என்பர்கள் ஏற்றுக்கிறக்கும் நிரந்தரமாக நினைமடியார் இறந்துண்டு தன்னடி எட்டச் செய்தானே பறந்து உலகு ஏடும் படைத்த பிராணி விசாரமாக ஈரல் பதினாலு லோகங்களையும் தீட்டித்த பிராணாகியா சிவமானை நிறந்துணி என்பர்கள் பிச்சாண்டவர் சொல்கிறார்கள் பிச்சை எடுத்தாரேன்னு சொல்கிறாங்க எட்டு கிறக்கும் அப்படியே பிச்சை எடுக்கணும் அப்படின்னா அவரே மூன்று உலகில் படைத்தவர் இதில் பதினாலும் படைத்தவர் அவர் பிச்சு கிடக்கணுமா அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக நினைவு மடியார் எப்போது இரவு பகல் சிவபாதனை பண்ணி கொண்டு இருக்கிற பக்தர்கள் இருக்காங்களே அவர்களுக்கு வழிகாட்டாரா என்ன இறந்து உண்டு தண்டனி எட்டை செய்தானே நானே பிச்சை நீங்களும் பிச்சை சாப்பிட்டு திருவிழி வாங்கணும் காட்டாரா நடித்து காட்டாராம் நான் அப்படிங்கிறேன் ஆகவே பிச்சை எடுத்து செய்வது அபியாச காலத்தில் தேவையும்ங்கிறாருங்க ஏன் அப்படின்னு சொன்னால் பசி எல்லோரும் போதும் அந்த பசிக்கு சாப்பாடு போட்டுதான் ஆகணும் அது சம்பாரித்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஏற்பாடு இருக்குமே ஆனால் சம்பாறு மனசு போகும் வழியே சாதனையில் போகிறேன் அப்போ பிச்சைகளுக்கு ஒரு நாலு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்து பிரச்சனை முடிஞ்சு வச்சு சாப்பாடு பிரச்சனை நாம் சம்பாதி சாப்பிட்றதுன்னு சொன்னாலோ அல்லது ஒரு ஐமாநில வீட்டில் போய் சாப்பிட்டாலும் கூட அது ஐமானிகள் ஐமானிக்கு வந்து தான் கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அப்புறம் அவர்களுக்கு இதமாக நடந்துக்கிட்டாலும் அது கொடுப்பாங்க நாளைக்கு இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அதனால் ஒன்று பண்ண தெரியாத நாலு வீடுகளில் எழுது அதனால் பிரச்சனை ஒழிஞ்சு போச்சு பசி தீர்ந்து போச்சு அதனால தான் மிச்சேடு சாப்பிடுங்கோ என்று சொல்கிறது காரணம்தான் அவரோட சன்னியாவில் எங்கே சாப்பிட்டாலும் மிச்சேடம் தான் பேர் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஆசிரமம் இருந்தாக்க சந்தான பட்ச என்றும் ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டோ நாலு பேர் வீட்டில் அய்யமான வாங்கிக்காது அய்மான வச்சு அனுப்பி அவங்களுக்கு கொடுத்தாலும் நான் இங்கே போய் கேட்டுட்டாங்கன்னா அது அய்மான வச்சு குறிப்பிட்டவர்கள் மட்டும் வாங்குறது மதுகரை பிச்சை பல வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கிறது அது ஒரு வீடு கணக்கு இல்லை கரதலா பிச்சை சட்டிப்பானை கூட ஒன்றுமே இல்லாமல் கையிலே வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கு அப்படியே பிச்சைகள் அதில் கரதலா பிச்சை எங்கள் சொல்லப்படுவோம் இல்லை மதுரை பிச்சை வச்சுதானும் சரி ஒரு வீடு நீவும் கிடையாது கருத்து இழந்தொன்று தன்னுடைய செய்தானே என்று சொன்னார் என்றும் செல்வம் பெறுவரும் மரப்பிலாகிய மாதவம் செய்வரும் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே பிறப்பு அறியார் அதாவது பிச்சை செய்ய மாணவர் பல பிறப்பு அறியார் அன்பை மன்னிக்கணும் பிச்சை செய்யக்கூடிய ஞான சாதனம் அதுக்காக செய்யக்கூடிய மூச்சுக்கு இருக்காங்களே மூன்றாம் அபியாசையவர்கள் அவர்கள் பலனென்ன பல பிறப்பு அறியார் பல பெரும் கிடையாது சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர் மேன்மை பொருந்திய விரும்பிய அளவுக்கு செல்வம் என்ன உலக செல்வம் அல்ல ஞானசாதனமாக செல்வம் பெறுவர் மரப்பிலர் ஆகிய அவருக்கு என்ன இருக்கு மறைப்பு கிடையாதுன்னு தடையில் அர்த்தம் தடையில்லாத மாதவம் செய்வார் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே அவருக்கு என்ன பலன் பெருமை பிறப்பினை கொள்ள பெருமை பெற்றார் பிறப்பு கிடையாது என்று சொல்லப்படும் என்றும் அச்ச பொருள் உள்ள உச்சியம்போதாக உள்ளமா கோயிருக்கு பிச்சை பிடி துண்டு பேத மர நினைந்து பிச்சை வீட்டாக அந்தம் ஏறி இருப்பரே அச்சன நின்ற அச்சனா உடம்பு கொடுப்பார் ஏன்னா ஈஸ்வரன் அச்சு வார்ப்பு கொடுத்துருக்காரு தடியத்துக்கு அச்சு வார்ப்பு கொடுக்குறாங்கல்ல அச்சுதான் வார்ப்பு அச்சில் நின்ற பொருள் தண்ணி உள்ளே இருக்கிற ஆத்மா இது பிரத்யேக ஆத்மா இந்த கூடஸ்தான் உள்ளுவோர் அதை விசாரிப்போர் உச்சியும் போதாக உள்ளமா கோயிற்கு உச்சி நேரத்தில் உள்ளம் என்று சொல்லக்கூடிய கோயில் இருதயஸ்தானம் கோயில் பிச்சை பிடித்து உண்டு அதை பிச்சை எடுத்துக்கொண்டு பேதமர நினைந்து பிரத்யேக ஆத்மா மட்டுமில்லை பிரத்யேக பரமாத்மா என்று பேதமர அபேத பாவனை உண்டாக்கி இச்சையை விட்டு உலக பொருள்களில் சகல தியாகம் செய்து எந்த பொருள் இச்சையும் இல்லாமல் ஏகாந்தம் ஏறி இருப்பாரே ஒரே முடிவாக சமாஜியில் கூடியிருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையை பெற்றிருப்பார் என்று திருமூலில் இருக்கிற பாடல்களை ஒரு மூணு பாடல் எடுத்து காட்டியிருக்கார் அது மகாராத்திர வழியும் ஒரு பாட்டு நகர் பிச்சை அகமை அங்கை ஏற்றி அவிட தருந்திங்கே தீற்று ஏக நாய் விழாவும் மகாராஜா நிலையை பாருங்கள் நகர்வியில் பிச்சையே பிச்சைக்காக போகிறார் அங்கேயே சாப்பிடு போட்டுக்கள் கை கையில் வாங்கி சாப்பிடுக்கிறது எப்படி போகிறது தான் அப்போ இருக்கிறவங்களாம் ஏன்னா ஜாடி மிச்சை இருக்கிறதுனால பேயில் கூட சொல்லுவாங்களாம் ஏ சொல்லிட்டு போகிறாங்க பேசாமல் போகிறது தான் நாணமின்றி வெக்கம் இல்லாமல் அதை பற்றி பொருள் கொடுத்தாமல் நாணமின்றி இகபுர திச்சை ஏற்று பூலோகத்திலையும் சொற்கலோகத்திலையும் சொற்கலோகத்திலையும் வரக்கூடிய போகபாலில் ஆசையே கிடையாது ம சக்கரவர்த்தி ஆர்ந்தவருக்கு எந்த ஆசையும் கிடையாது ஏகனாய் உலாவில் இங்கே ஒருவனாகவே சிஷ்யனோடு போடி இல்லாமல் அல்லது பாதுகாப்புக்காக கம்பு தேடி இதெல்லாம் இல்லாமல் ஒருவனாகவே புத்தினாரன்னா அது எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் மாறுங்க உடம்பு இடம் கொடுக்குது மனசு இடம் இருக்குது ரெண்டும் இருக்குது அப்படின்னு பெரிய வைராக்கியம் அது மகாராஜா தரவரெல்லாம் சின்னதாக விஷயம் இல்லை அந்த உடம்பு தேவையாக இருக்குது சாதாரண குடும்பங்களை பிறந்தாலும் அவ்வளோ இடம் வந்துடாது வயசு ஆனால் சின்ன வயசு தான் சின்ன வயசுன்னு வர நடுத்தர வயசில் வச்சுருவாங்க வயசான அதிகம் இல்லை அதனால் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இடம் கொடுக்கும் சாமான்ய குடும்பங்களில் சாதாரணமாக தான் இருக்கும் அவ்வளோ திடமான செய்து இருக்காது அதோடு மனசும் திடம் இருக்காது சாமான்யமாக தான் இருக்கும் அதனால் அந்த மாரியே இருக்குன்னு எதிர்பார்க்க முடியும் அப்படி மற்றதய மாதே நூன் மயக்கனாதலினும் இனமார்விந்து மிகுமெனாவகன்றோர் இகழ்ந்து கைவிடுத்தவாதலினும் தான் இறந்தொருபோல் தருந்திடு உணவும் சமமலாற்றினும் ஊனதாருடற்கனும் அற்றைக்கு உறக்கவும் மிகுந்திடுமன்றே என்பது ஞான சாதகம் பண்ணுகின்றவன் உச்சிக்காலத்து ஒழிந்து மற்ற உதய காலம் முதலைய காலங்களில் அண்ணாது இலை இது ஒரு நியமனம் ஒரு நேரம் சாப்பிடுமா ரெண்டு நேரம் ஏன்னு சொன்னால் அது காலம் தேகமயக்கம் வருவதனாலும் காலையில் சாப்பிட்டா தமிழ் வங்கும் மயக்கம் வரும் அது தூங்கிறது தான் குளிப்பூச்சி வர்றாங்களே நல்ல காலையில் இல்லை அனுப்பிச்சு பழு தூங்கிலே இருப்பாங்க அங்கே தூங்குவாங்க வேற போடுறாங்களே ஒரு குடி பிடிச்சிருக்க பாருங்க சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க காலையில் மயக்கத்தான் வரும் அதிகமாக சாப்பிட்டேன் அப்படி தான் வேற தேக மயக்கம் வருகிறனாலும் இழிவினை உடைய சுக்கில வர்த்தனை யாம் என்று துறந்தோரால் இழந்து விடப்பட்டன வாகலாலும் அதிகமாக சாப்பிட்ட இந்திரியம் என்ன காமிச்சே கூடும் தான் நிச்சையேற்று ஒருபோது புசிக்கின்ற புசிப்பும் என்னாலும் ஒரு சமமாக புசியாமல் குறைந்ததாயினும் மிகுந்ததாயினும் ஊன் பொருந்திய உடம்பெண்கள் வியாதி வந்து அடையும் அதிகமாக சாப்பிட்டாலும் மந்தம் கொடுக்கும் நீங்கள் நிறைய ருசியாக கொடுத்துட்டாங்கன்னா அதிகமாக சாப்பிட்டா மந்தம் கொடுத்துடும் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது அன்றைக்கிப்பா குறைஞ்சி சாப்பிட்டாலும் வியாதி தான் உண்டாகும் அன்றைக்கு நிதிரையும் மிகுந்து வரும் என்றவார் நிதிர கூட வந்துடும் ஆகவே ஒரு கணக்காக தான் இருக்கணும் என்று சொல்லப்படுது ஆகணும் முக்கியம் சொல்கிறதில்லை அவ்வளோதான் மயக்கம் வருதலினால் தேகம் ஆசனத்திற்கு செவ்வேகிறார் பலன் சொல்கிறார் மயக்கம் வந்தால் ஆசனத்தில் ஒரு நேர்கோடு மாதிரி முதுகு எழுதும் நிற்காது வளைஞ்சிடும் விந்து மிகுதிலினால் மனத்தின்கீழ் காவம் மிகுந்து அம்மனம் அசைவரன் இல்லாத பழைய பழைய வாசனைகள்லாம் வந்துடும் பழைய வாசனை தூக்கிவிடும் அது கூட்டிச்சிடலாம் ஒரு கணக்காக அனுமதி தலை தூக்காது காமன ரரம்புகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேட்டை கொடுக்குறோமோ உணவு நோயும் அதெல்லாம் மேலும் வந்து இருக்கும் காமன நரம்புகளை முக்கியமாக வெள்ளைப்பட்டு வெங்காயம் தேங்காய் நெய் இதெல்லாம் அதிக விர்த்தி பண்ணணும் அது நரம்புகளுக்கு தெம்பு கொடுக்கும் அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் சேட்டை பண்ணாது ஓரளவுக்கு எந்த பார்த்தீங்கன்னா அது உடம்பு தேவைப்படும் அதனால் உடக்கெல்லாம் வெங்காயம் வெளப்பட வாங்க மாட்டாங்க நம்ம நெய்யெல்லாம் நெய் விட வாங்குவாங்க இல்லையா வாங்கி வாங்க மாட்டான் நெய் கூட வாங்க மாட்டான் அந்த இது தால்தான் தலை ரொட்டி தலை மட்டும் கொஞ்சம் தழைப்பாங்க அவ்வளோதான் அதிகமாக ஊற்ற மாட்டாங்க அதெல்லாம் காமிகாரம் உண்டாக்குறது உருளைக்கிழங்கு மசால் அப்புறம் காரசாரங்கள் இதெல்லாம் கிரகத்திற்கு தேவைதான் இவ்வளோத்தார் வேண்டியது தான் ஒருத்தார் கூடங்கிற அவர் எப்படி செம்பு கொடுமோ அப்படிதான் அது தெம்பு கொடுப்போம் கன்னியாசி கூடாதுன்னு சொல்லாத கிரகஸும் தேவாது இல்லைன்னா இல்லை வாழும் நடத்த முடியாது தேவைப்படுது அதனால் கா மிகுந்த அம்மனம் அது ஒன்றா சஞ்சலம் ஏற்படும் என்ன சஞ்சலம் பழைய வாசனை தூண்டிவிடும் புது வாசனை உண்டாக்கும் அதனால் மனசு ஒரு முகப்படாது வியாதி வருதலில் சமாதி கூட தொடங்கவே கூடாது நோய் இருந்தால் சமாதி கூட வரும் இந்த நோய் மேலே ஞாபகம் இருக்குது பக்க பக்கம் நினைச்சுக்குது அப்புறம் மருந்து இல்லையான்னு கவலைப்படுது மருந்து தீர் இல்லையான்னு கவலைப்படுது வாங்கிக்கொடுக்கிறதுக்கு ஆறு இல்லையான்னு தூக்கப்படுது எத்தனை தூக்கம் இருக்கு பாருங்கள் மரியாதை வந்து மனசு அங்கே போயிடும் உறக்க மிகுதியிலால் கேவலம் விஞ்சடையும் அதிக தொக்கம் வந்து சுழித்தியவசம் வந்துடும் ஆகலின் இதனுள் கூறிய முறையே செய்ய வேண்டும் என்பதற்கு அறிய உதயமாதிரி என்றதனால் சாயங்காலம் இராக்காலம் இடியற்காலம் முதலீடும் கொள்கை சாயங்காலம் சாடப்படாது ராக்காலம் சாடப்படாது காளையும் சாடுபடாது உச்சியின் போது மட்டும் சாப்பிடணும் அதிகமாக சாடுபடாது கம்மியாக சாப்பிடணும் விடுபவன் கலங்க நீர் தெளிநீர் பகுத்திட நது போர்கி சோறு ஏனும் பசித்தவன் புசித்திடல் தகுமால் நகத்தவர் மனைதோருடன் நல்கீடென்ற ஒருவன் டூணலால் அகத்தொரு பசிச்சும் போக்கி மற்ற அதுபோல் அதிகமே பயனடைவானோ என்பது வீட்டின் கட்பட்ட அக்னி மிகுந்து பற்றி எரியும் முன்னர் அவிப்பான் அதனை அவித்தலை பார்க்கிறன்றி கலந்த நீர் என்றும் தெளிந்த நீர் என்றும் நீரினை பகுத்துப் பாரான் எதிருஷ்டாந்தம் இவ்வளவு பற்றி வருது அப்போ எப்படியோ அமைக்க வேணா தண்ணி வேணும் அது தண்ணி சேராக இருந்தேன் என்ன தெளிஞ்சு போட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார் அப்படி போல அதுபோல் உதராக்கினி மிகுவதற்கு முன்னர் இதனை அவித்தற்கு நீர் என்று கருதி நாச்சுவை விரும்பி நன்று தீது என்று பகுக்காது உதராக்கினி இங்கே புறத்தே அக்னி இது உதறவன்னா வய வைரக்கினி இது வைரக்னி பசி எடுக்க முதல்ல அது என்ன பண்ணால் சமாதானம் பண்ணோம் நாச்சுவை முக்கியமாக கருதாமல் இது நல்லது இது உடம்புக்கு ப பிடிக்குது பிடிக்கலை இதெல்லாம் பார்க்காமல் போட வேண்டியது தான் என்ன பண்ணும் காடி சோறாயினும் நல்ல சோறாயினும் பசியை உடைய தவத்தோல் பூசிக்குதல் முறைமை ஆகும் காடின்னா பல நாள் கஞ்சி அப்படியே தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே வருவாங்க அது காடின்னு பேர் இன்றைக்கி பழைய பலை சோர் நாளைக்குவாங்க நல்ல சோறாயனம் நல்லதும் கிடைக்கும் பசியுடைய தவத்தோர் பூசிக்குதல் முறையாம் தவத்தோர் சிரிக்க வீடு திரிந்து எனக்கு சோறு கொடுக்கும் என்று கேட்டு இது மாறுவதாகனு சொல்கிறேன் தமிழ் தவ வேடம் போட்டுக்கொண்டு நாகி கட்டுப்படுத்தாமல் சொல்கிறேன் இப்போது அதான் வீடுதெல்லாம் போகிறது அய்மான அய்மானம் வச்சுக்கிற வீடுகளில் சாப்பாடு போடுங்கங்கிறது என்ன இன்னும் இந்த குளம்தான் வச்சுங்க நாளைக்கு நல்ல குளம் வாங்கிங்க முருங்கை குழம்பெல்லாம் வாங்கிங்க அப்படி சொல்லிட்டு வர்றது நாளைக்கு போனால் வச்சிருப்பாங்க சாப்பிடு கேட்டுதான் அப்படி சொல்கிறத சொல்லதே ஒன்று சொல்லி சொல்லி கேட்டு வாங்க அதான் சொல்கிறேன் தவறு சிரிக்க நீங்கள் பார்த்து அவங்க திரிக்கிறாங்க த கடுமையான தவத்தவர்கள் இவங்க தினி சிரிச்சுட்டு போனேன் இவன் இவங்க வாயு செய்ய பார்க்குறாங்க விடோரும் தெரிந்து எனக்கு சோறு கொடுமின் என்று கேட்டு ஒரு நாச்சுவையை விரும்பி வாங்கி கொண்டறினால் அவ்வயிற்றில் ஒரு பசியை போக்குவரம் அன்றி அங்கனை உண்டது கொண்டு அதிகமாக வேறே யாது பயனையும் பெறுவானோ என்றார் எப்படி சாப்பிட்டாலும் பச்சை போகிற தவிர என்ன இருக்குது நல்ல வரிசுவைதான் இருதலை அல்லதில்லை இருவரலை கடக்க மாட்டாதே ஒருவரலை நல்ல வரிசைதான் நாக்கு நுனி மாத்திரம்தான் நாக்கு என்ன விஷயம் ரெண்டு பேரும் தான் அகலம் நீளம் இதை போய் தாண்டவனில ஒண்ணாலே நீ தானே சம்சார சாரி தாண்ட போற அப்படி எல்லை இருதலை நெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீ நாக்கி விஷயத்தை கட்டுப்படுத்தலாம் இருவரி தாண்ட மாட்டாதே நெஞ்சு ஒரு விளைத்தான் கடப்பாய் போய் நீ ஞானம் பண்ணி போறியா அப்படி நாக்கு விஷய கட்டுப்படுத்தணும் அதனால் இது வேறு என்ன இருக்குது சாப்பிட்டா வயிறு தோ சரி அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது நாக்கில் விஷயம் நின்று மாத்திரம்தான் பிச்சை வாங்கிய உண்டினாலும் வேட்டு உள்ளதனாலும் பசிப்போதலே என்று வேறு பயன் இல்லாமையால் அதிகமையின் பயன் அடைவானோ என்றான் தபத்துவர்க்கு நாச்சுவை வேட்டு ஒருவரை பின் சென்று வாங்கி உணல் ஆகாது என்பது கண்டுகொள்கிறேன் இது கிடைச்சா சரி அதனால் என்ன செய்யணும் காடி சோரேனும் பசித்தவன் புசித்திடர் அங்கு இரு புள்ளி எழுத்துடணும் புசி பசித்திடராகும் என்பதற்கும் நகத்தவர் மனைதோர் உடன்று என்பதற்கும் உதாரணம் குர்வபுராணத்தில் ஒரு பாட்டு நம் உங்க சோரவற்றினை ஏனும் செவ்விதி நளித்த தருந்திழல் வேண்டும் மனிதரும் சென்று சென்று எவ்வளல் போலவே குண்டு மற்றொன்றை விரைந்து நீ அளித்து அவ்வியமவித்த மனத்தினோர்க்கு ஆகா வென்றுதான் மறையை மறை அறைந்திடுமோ அங்கே லீக் வீ போட்டுக்கணும் அழித்தங்கிறது அவித்தான்னு போட்டுக்கணும் அவித்த லீக் போகும்போது லிவி போட்டுக்கணும் அவ்வியமவித்த இவ்வகை ஐயமேற்று நன்கு உண்பவன் இப்படி சாப்பிட்டு தவம் பண்ணி பண்ணிக்கொண்டு சாதுவானவன் காடி சோறு எவற்றினே ஏனும் காடியோ சோறோ எதோ பிரார்த்தனை எது கிடைக்குதோ அது செவ்விதன் அழித்தது அறிஞ்சிடல் வேண்டும் யார் சந்தோஷமாக கொடுக்குறாங்களோ வாங்கிக்க வேண்டும் தான் அப்படி இல்லாமல் மனிதரும் சென்று சென்று உற்று பொது போய் இந்த வீட்டில் ஏற்றி நல்லா ருசியாக போட்டாங்க வீட்டு போமான்னு போகிறது என்னைக்கு இன்னொரு தோதியில் போய் அப்படிமாங்க சரி தந்து துக்கப்பட்டு போகிறதா உற்று போல வெகுண்டு குடிக்கல என்ன கோந்திரம் மற்ற ஒன்றை விழைந்து இன்னும் எங்கே உங்களுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நீ அழுத்தி நீயாவது குடும்பம் அவங்க வீட்டில் ஒன்றுமே நீ கொடுங்க நீங்களும் கொடுங்க என்ன இல்லையா சரி நாளைக்காக தயார் பண்ணுவீங்க ரசம் ரசம் கொஞ்சம் வச்சுக்கீங்க உடம்பு சரியில்லை அப்படிப்பாங்க என்று அருந்தல் அவியம் அவித்த மனத்தின் ஓர்க்கு ஆகா அவியம் பராமல் முதலான சீய பயணங்களெல்லாம் நாசம் செய்த மனதிலை உடைய தபசுகளுக்கு இது ஆகா என்றுதான் என்று இவ்வண்ணமாக மறை அடைந்துவிடும் ஆலசி தான ஆகவே வேதமான சொல்கிறது எப்படி இதெல்லாம் தவ செய்ய வேண்டியது அங்கே போய் தான் இந்த மாதிரி பழனி அவசியம் இல்லை இங்கேயே வளர்கலாம் அதுக்காக அங்கே போய் தான் நாகுசி விடுறதுன்னு அர்த்தமில்லை நம்ம காலத்திலேயே நம்ம குடும்பங்கள்லேயே பழகினா அது கொஞ்சம் பழகிட்டு வரணும் அப்படி பழகினாக மனதுக்கு திருப்தி இருக்கும் அமைதி இருக்கும் அது இங்கேயே நமக்கு அந்த லாபத்தை அடையலாம் அது ருசி அது ருசி எல்லாம் அது வரைக்கும் அண்ணன் நாக்கு அண்ணன் நரகவாங்க அப்புறம் என்ன இருக்குது இதை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியதுதான் எருந்தோக்கென்று ஏற்றுனா துருவன் ஆச்சுவை வேட்டு அருந்திடு மளவும் வருந்திய பிண்டம் அளித்தவர் தம்மை என் இருந்துள்ள கிரக வாழ்க்கையொன் பிணை வந்து எய்திய துறவு மல்லது வீழ் இருந்துடல் வளர்த்தி என தனை விழுத்த தெய்வத்தை நோவது மருந்தே பிறகு சொல்லிட்டு வருாரு அந்த ஞானாச்சாரம் அபியாசம் பண்ணும்போது முதல்ல இந்த பசு நோய் இந்த ரெண்டு நோய்கள் தணிக்கிறது வெறிகஷ்டம் காமநோயை கூட தணிச்சிடலாம் பசு நோய் கட்டப்படுறவர்களுக்கு தான் அது பசு மட்டும் தவிர்க்கிறதா இருந்தாலும் சிரமம் இல்லை அது குறுக்க ஒன்றும் சுவை நோய் ஒன்று அது வேறு தடுக்க வேண்டும் இந்த சுவை நோயை தாண்டித்தால் பசுநோய் தானே போயிடும் எல்லோரும் அடிமையாகிறதுனா சுவைக்கு தான் அந்த சுவையின் காரணமாகவே பல்வேறு பிரச்சனைகள்லாம் உண்டாகத்தான்னு செய்கின்ற அதனால் நாச்சுவைவை சொல்கிறேன் அது அபியாச வளத்தினால தான் போக்குற மொழியை சாமானியாக போயிடாது முடிச்சு பண்ணணும் அதை என்பது வயிற்றின்கண் எரிந்து எழுகின்ற பசுவியாதியை மாற்றுவதற்கு இவொரு மருந்தென்று ஏதாயனும் வந்த பிச்சையை வாங்கி உள்ளாத ஒருவன் நாச்சுவையை விரும்பி காடி கூழ் முதலிய பிச்சை வந்த விடத்து அதனை புஷிக்கு வளவும் உள்ளம் வருந்தி அந்த பிச்சை கொடுத்தோரை நோவது என்னையோதான் முன்னிருந்துள்ள இல்வாழ்க்கையும் அல்லாது அதனைவிட்டு பின்னர் வந்து அடைந்த துருவமில்லாது பதிதனாய் வீண திரிந்து உடம்பை வளர்ப்பாய் என்று தன்னை விட்ட ஊழ்வினியை நோதல் மறந்து என்றவார்கள் ஒருவரை பின் சென்று வேட்டுண்ணாது பிச்சையேற்றுள்ளும் காடி கூழ் முதலிய பிச்சைகளை அருந்தும்போது உள்ளத்தில் வெறுப்பு வைத்து அருந்துதலும் தவத்தைதற்கு குற்றம் என்பது காண்போம் அதாவது பிச்சை போகிற ஒருத்தர் கேட்டு வாங்குறதில்லை தனியாக போய் பொதுவாக பிச்சை எடுக்கிறோம் அது தனியாக சுதர்வம் தான் ஆனாலும் உணவு பெற்றுக்கொள்ளும் போது நாச்சுவை இருக்குமேயானால் மன திருப்தி கிடையாது பார்க்காம பசி மட்டும் பார்க்கக்கூடிய மனப்பரிவாகம் இருக்குமே ஆனால் கொடுத்தவங்கள நோவ மாட்டாங்க கொடுத்தவங்களே ஐயா என்னவோ நல்லா தான் கொடுக்கப்படாதா இது கொடுக்குறாங்களே இவங்களுக்கு என்ன இல்லையா பணமாக இல்லை செஞ்சு கொடுக்குற ஆளாக இல்லை இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு சாப்பிடக்கூடாதுங்க அது சங்கடப்படலாம் அது லெவல்த்து லெவலில் அஞ்ஞான காலத்தில் இப்போ அபியாச காலம் அல்லவா எந்த காலத்தில் சங்கடப்படக்கூடாது அப்படி சங்கடப்படாமல் சாப்பிடணும் அப்படின்னு இந்த பாட்டு கருத்து மனம் சங்கட படுமையானால் சமதி விட்டே போடாது துக்கம் ஏற்படும் ஆக துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்திக்காக பாடுபடுற அது அபியாசத்தை அபியாசத்துக்கு பங்கேற்படும் அதனால் கர்மானுசாரம் கிடைத்தது அவ்வளோதான் சம்சமாக அடையணும் இந்த அடிப்படை மக்களுக்கு பொதுவாக தெரிகிற விசேஷமாக அபியாசங்கள் தெரியும் எந்த பதார்த்தமும் கர்மான குடிப்பிரியது என்ற ஒரு அந்த நிச்சயம் இருக்குமே ஆனால் அது விசாரத்துக்கு மிகவும் துணை செய்யும் அப்படி இல்லாத காரணத்தினால்தான் அவிச்சாரம் ஏற்படுறது காரணம் அதுதான் அவச்சாரம் துக்கத்துக்கு காரணமே இந்த கர்மத்துக்கிட்டால் குடிபிரியது என்ற கொள்கை திடமில்லை அத்தகைய கொள்கையான திடமாக இருக்கணும் அபியாசங்களுக்கு அவசியம் இருக்கணும் மற்ற உள்ள அஞ்ஞான காலத்திலையும் இது இருக்கணும்னு இருக்காது அஞ்ஞான காலத்தில் இருக்கிறத இருந்தால் கொஞ்சம் அஞ்ஞானம் இல்லையே அஞ்ஞானம் இல்லாததான் இருக்கணும் அதனால் சர்ச்சக சகாச உள்ளவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாக்க என்ன லாபம் மனதுக்கு அமைதி ஏற்படும் அந்த அமைதியினாலே எவ்வளோ சில சில தகராறுகள்லாம் இருக்காது தகராறு இல்லாததுனால அமைதி ஏற்படும் வெளியிலையும் பிரச்சனை வராது இதெல்லாம் அது அடிப்படை கருத்து அதுதான் நமக்கு ஏதோ இன்றைக்கி கிடைச்சதுன்னு சொன்னால் கர்மத்துக்கிட்டால் குடி புரியறது என்ற ஒரு அடிப்படையில் எதையும் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு அபியாசம் சிறு வச்சுட்டு தான் ஒரு நாள் ரெண்டு நாள் பல பிரச்சனைகளுக்கு இது தீரும் இன்னைக்கு நமக்கு பிரதிகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதா சரி இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட ஒரு பிரார்த்தி இருக்குது என்று சவானம் பண்ணிக்கணும் நல்ல அனுகூலமான பிரச்சனை அதே சூழல் ஏற்பட்டதா சரி இதுவும் நம்முடைய புண்ணிய சேர்த்தினால் வந்தது முன்னோடி பாக சேர்த்தினால் வந்தது அதனால் ரெண்டு சாபானே பண்ணுவோம் என்று ஒரு மன அமைதி ஏற்படணும் இது அமைதிக்கு வழி ஆகவே இது நாச்சோயை எடுத்து பசியின் முன்னிட்டு மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிபாகத்தை வேண்டுபாட்டில் சொல்லிவிடுவோம் மற்றவைருளாவினைக்குத்தக்க பேருவன் சேர்க்குதல் தமிழ் மறந்தென்னோ உய்தவ மரியா கைதவரையம் உதவிடார் தமை உதவினரை வைதழால் திடுதல் செய்து மற்றொரு ஜான் வயிறு நாடொரும் மீண்டும் சொல்றார் எவன் இருக்க அம்பை நோவது என்னை என்று உலகத்தார் வழக்கமாக எடுத்துச் சொல்லுகிறேன் ஒப்பற்ற தாம் செய்துள்ள நல்வினை தீவினைகளுக்கு தக்க சுதுக்கங்களை கடவுள் கூட்டுகிற முறைமையினை மறந்து என்னையோ வீட்டினை அடைந்து பிழைக்கும் தவத்தினை பண்ண அறியாத வஞ்சகர் பிச்சை நமது ஒரு ஜான் வயிறு நாடொறும் வளர்ப்பது என்று சிவச்செயலை மறந்து ஜீவச்செயல நாடர் ஆகலின் உய்தவமரியா கைதவர் என்றும் கைதான் வஞ்சகர் அங்க நாடி பிச்சை உதவிடாரையும் உதவினோரையும் வயதலும் வாழ்த்துதலும் தவத்தோர்க்கு இழிவாகலின் ஜான் வயிறு நாடொரும் வளர்ப்பதுவே என்றும் கூறினார் ஆக அடிப்படை கருத்து இதை சொல்லுவது ஒப்பற்றா தாம் செய்துள்ள நல்வினை தீவினைகளுக்கு தக்க சுகதுக்கங்களுக்கு அளவுக்கு கூட்டுகிற முறைமையினை மறந்து அதுதான் முக்கியம் அது மறக்கப்படாது ஒவ்வொரு செயலும் புண்ணியபாதத்துக்கீடாகத்தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத மறந்ததுனால எல்லா வாரம் வருது ஓடும்போது இது தெரியாது தெரியாதனால எல்லாம் வேறு வரத்தாச்சு அபியாச காலத்தில் தெரியும் கிடையாது அபியாச காலத்துக்கு முக்கியம் அப்புறம் இங்கே மனக்காலத்து சொல்ல சுபாசித்தம் பண்ணுறது அது முடிச்சு இல்லை முடிச்சு இல்லாமல் வரும் வாசனை ஏறிக்குது அபியாச காலத்தில் இப்படி படம் அதான் எய்தவன் இருக்கு அம்பேனோ அது ஏன்னு அம்பு மேலே கோவம் வந்தது அது ஓட்டி முடிச்சாக்க என்ன பண்ணுறது எடுத்து ஆனால் விட்டவனு ஒருத்தன் தனியாக இருக்கும் அவனு இல்லை சண்டைக்கு நம்ம சண்டைக்கு போனால் அவனே ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ அதே ஒரு விஷயம் அவங்க தான் காணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி போல் இந்த புண்ணிய பாதத்துக்கு ஈடாகத்தான் அவனுக்கு பகவான் குருகிறார் என்ற ஒரு நிச்சயம் இருக்குமே ஆனால் மனதிலே அது சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே ராகுஜே சொல்கிறார் சுதுக்கங்களுக்கு காரணம் நிச்சயம் இருக்குமே அந்த சம்மந்தப்பட்டவர் இருக்காங்களே அவள் அவள் அது முன்னிலையாக அது யாராக இருந்தாலும் தேசம் ராகம் இதெல்லாம் வரலாங்க ஆகவே இந்த அடிப்படையில் அபியாசிகள் தெரிஞ்சது முக்கியமான அஞ்சாலே தெரியாது சொன்னால் ஒத்துக்க மாட்டான் ஏன் அது மூடி இருக்கு எப்படி ஒத்துக்கலாம் சகாசினால் அபியாசிகள் தெரிஞ்சுக்கொள்ள தேக்கிறது இதுதான் அபியாசினாலும் ஆள் வரும் ஆள் வரும்போது சுகாசுத்தரும் பிரகாரம் வாசனையாக மாட்டும் வரைக்கும் அபியாசம் வாசனை மாறி போயிடுச்சுன்னாக்கா அப்புறம் அது சுவாசித்தம் சுவாமாயிடும் ஆகவே அபியாச இந்த மாதிரி பாய போயிட்டு என்று சொன்னார் தன்னருள் தான் பூலன் நீதொருவன் சொன்ன மா திரத்தின் அவனையும் சேயும் அவனையச் சேயும் துணிவுகோள் எழுந்தருகுதல் போல் முன்னவன் விளையாட்டாய ஐந்தொழிற்கு முன்னிலையாயசியவரை பார்த்து இன்னல் செய்த சாபமீட்டு மாதவரும் எண்பளோ தவமிழா இது உலக வழக்கில் உள்ள ஒரு பழமொழியை வைத்து சொல்வான் தனது அருகே இருக்கின்ற சிறுபிள்ளை சிரத்தில் தான் ஒரு விரலால் தெரித்து பின்ொருவனை காட்டி அவனேயே சொன்ன மாத்திரத்தில் அதனை அறியாமையினால் மெய் என்று கருதி கொண்டு அவனை அந்த சிறுபிள்ளையும் எழுந்திருந்து அறிவுதல் போல் துறை ஷாந்தம் பின்னால் கீழே தட்டிப்பட்டான் வரல யாராவது தட்டினது அவன் தான் தட்டினான் தள்ளிவிட்டான் அப்போ மேலே போய் அடி அடிக்கிறான் இது சின்ன பிள்ளைகளுடைய சேட்டை அப்படி போல் கடவுளது திருவிளையாட் ஆகிய பஞ்சகிருத்தியத்தில் ஜீவர்கள் முன்னிலையாக தான் செய்த தீவினைகளுக்கு கீழாக துன்பம் செய்தலை மறந்து இதான் மீண்டும் அற்புறுத்துல நாம் செஞ்ச பாவ நமக்கு துக்கத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும் அப்படி மறந்துடணும் ஜீவர்கள் தற்செயலாக செய்தார் என்று அவர்களை செய்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு கருதி அவரை நோக்கி துன்பம் செய்யா என்ற சாபமிட்டு சமன்ய மக்கள் மட்டுமல்ல பெரிய தபசிகளும் கூட மாதவத்தினே உடைய முனிவோரும் வேறு சிறப்புமை என்ன அறியாமையோ தாம் அருமையாக செய்த தவங்களை இழந்து போவது என்ற இவர்கள் மாதவர் கஷ்டப்பட்டு தவம் பண்ணுறாங்க அவர்களுக்கு கைவரப்பெறுவது சாபானு கிரகம் தான் அதான் சம்பாரி சொத்து அது ஒரு அல்பத்துக்கு செலவு பண்ணிடுறாங்களே அப்படி செலவு பண்ணும்போது வீணாகவும் போகுது லௌகிகத்தில் கஷ்டப்படுவது பொருள் ஈட்டம் பொருள் சம்பாதிக்கிறாங்க சம்பாதித்த பொருள் நல்ல வழக்கு செலவு பண்ணால் சாஸ்வக்தமாகவும் இருக்கும் அவர்களுக்கு நல்லது பொருள் நல்லபடி இருக்கும் அவன் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அதை என்ன பண்ணுவான் கடி விடி விடி அடி விடி அப்புறம் கடமையும் குடும்பத்துக்கு கஷ்டம் இனிப்பு நஷ்டம் அபிவிருத்தி ஏற்படும் இதுவளத்தில் பார்க்கணும் அப்போ என்ன அர்த்தமாச்சு அப்படின்னு சொன்னால் அறியாமை தான் காணும் ஆக இந்த அவர்கள் செய்த பொருளை வீணாட்கிறாங்க அதே போல் தவசைகளும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததே ஏதோ சில சில தவறுகள் அஞ்ஞானிகள் செய்யும் போது பொறுமை இல்லாத காரணத்துல சாப்பிட்றான் சாபம் போட்டு கிணறுல ஆகினான் கோபம் வரும் அவங்களுக்கு ஏன் வரும்னு சொன்னால் மனதே அடைக்கடைக்கே இருக்கிற அந்த மனமானது புஷ்ஷன் சீரும் அதுதான் கோபத்துக்கு காரணம் அதை தவம் செய்கிறவங்களுக்கு கோபம் குழல் ஏற்பட்டுன்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டு இந்த கல்மசராஜன் என்று ஒரு ராஜர்ந்தான் அவன் போது நல்ல பேர் தான் அவன் பின்னால் அது என்ன சொன்னால் அரசாங்கத்தில் ஒன்று பண்ண பழக்கம் ஒன்று நல்லா அரசன் ஆட்சி ஒன்று செய்ன் கெட்ட சேர்ந்து போச்சு ஒரு பிராமணன் தான் எனக்கு பொருள் கேட்டான் பொருள் கொடுக்குறேன் அதோட அவனுக்கு மிக குச்சிமாக இருந்தான் ஒல்லியாக இருக்கான் ஏன் சவம் பண்ணி பண்ணி பட்டியாக கடை சவால் சம்பாரிச்சிருக்கேன் சம்பாதிக்கிறாங்க அதனால் பார்த்து கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் அப்படியே சிரித்து பார்த்தான் சிரிச்சான் சரி சிரிச்சா என்ன